பாடம் தங்கியிருக்கும் போது தொழுகை நேரம் சென்று விடுமோ என்று அஞ்சினால் தயமம் செய்யலாம் ஒரு நோயாளியிடம் தண்ணீர் இருந்தும் அதை அவருக்கு ஊற்றி கொடுப்பவர் கிடைக்கவில்லை ஆனால் அவர் தைமம் செய்து கொள்ளலாம் என ஹசன் கூறினார்கள் அப்துல்லாஹின் உமர் அதிர்ஃப் என்ற ஊரில் இருந்து வந்து கொண்டிருக்கும் மறுபதின் நாம் என்ற இடத்தை அடைந்ததும் அசர்தொழுகையின் நேரம் மறந்துவிட்டது உடனே தண்ணீர் கிடைக்காததால் தைமம் செய்து துழுதார்கள் பின்னர் மதீனாவிற்குள் வந்தார்கள் அப்போது சூரியன் மறையவில்லை உயர்ந்தே இருந்தது என்றாலும் அவர்கள் அந்த அசர தொழுகையை திரும்ப தொடரவில்லை